வணக்கம் நெய்யர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து செந்தில் குமார் இன்று மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பின்லாந்துக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் தற்காலிக போர் ஒப்பந்தம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருமேனியாவில் கம்யூனிச அரசு பதவிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திரு ஹூ மின் அவர்கள் பிரான்சுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி பிரான்ஸ் வியட்நாமை French ஒன்றியம் மற்றும் இந்தோ சீன கூட்டமைப்பினுள் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்டாலினின் மறைவை அடுத்து சோவியத்தின் பிரதமராகவும் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைச் செயலாளராகவும் கியோர்கி மாவென்கோவ் அவர்கள் பதவியேற்றுக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பிரிட்டிஷ் குடியேற்ற நாடுகளான கோல்டு கோஸ்ட் மற்றும் பிரிட்டன் டோகோலாந்து ஆகிய நாடுகள் இணைந்து கானா குடியரசு என்ற பெயரில் விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரபல குத்துச்சண்டை வீரர் காசியஸ் கிலே என்பவர் தனது பெயரை அதிகாரபூர்வமாக முகமது அலி என மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஆட்சியை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஈரானும் ஈராக்கும் தமது எல்லை தொடர்பான உடன்பாட்டிற்கு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனின் எம் எஸ் என்ற கப்பல் கவிழ்ந்ததில் 193 தொண்ணூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவுகளில் இடம்பெற்ற இரண்டு அடுத்தடுத்த நிலநடுக்கங்களில் எழுபது பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாயேஜர் ஒன்று எனும் அமெரிக்க விண்கலன் வியாழனுக்கு மிக அருகில் பறந்து எடுத்து அனுப்பிய வான் பொருள்களின் படங்களை ஆராய்ந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வியாழனின் பதினான்காவது சந்திரனி ஸ்டீபன் பி சினோத் என்பவர் கண்டு அறிவித்தார் இதற்கு எஸ்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ற என் பெயர் இடப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மைக்கேல் ஆஞ்சலோ இத்தாலிய மறுமலர்ச்சிக்கால ஓவியர் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு ஹுமாயுன் இரண்டாவது முகலாய பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சர் ஜேம்ஸ் எமர்சன் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வேலண்டினா டெரஸகோவா சோவியத் விண்வெளி வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு மாதவ்குமார் நேபாள் நேபாளத்தின் முப்பத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ம சா அறிவுடை நம்பி தமிழ் பேராசிரியர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜியா ஓ கேவ் அமெரிக்க ஓவியர் ஆண்டு எஸ் ஆறுமுகம் ஈழத்து பொறியியலாளர் மற்றும் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கே சங்கர் தமிழ் திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிஷோர் தமிழ் திரைப்பட தொகுப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் கானா விடுதலை நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே